நாமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் ஜனவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவகோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தி அளவில் மிக சிறந்த காவல் நிலையங்கள் பட்டியலில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கோவை ஆரஸ்புரம் காவல் நிலையம் மிக சிறந்த காவல் நிலையம் என்ற இடத்தை பெற்றுள்ளது இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஷூல் என்ற நாவலை எழுதிய ஷோ தர்மன் என்பவர் சாகித்ய அகாடமி விருதினை பெற்றுள்ளார் மூன்று தேசிய கணித தினம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று அலிபார்க் கடற்கரை எங்கு அமைந்துள்ளது இரண்டு எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பார்வை மாற்றுத்திறனாளி வீரர் யார் மூன்று யமுனை நதியின் புராண பெயர் என்ன மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்